வணக்கம் நண்பர்களே நற்றினை நேரிப்பட்டிருக்கதை சொல்லும் நீதி பகுதி இருநூற்றி அறுபத்தி நான்கை வழங்குவது சென்னை அரவிந்த் வாழ்டு மோட்டுக்கு காலுக்கு கீழே விழுந்து கிடக்கிற ஹாரி செத்தவனை போல அப்படியே அசையாம இருக்கிறான் கிட்டத்தட்ட ஒரு நாள் கூட ஆவல அதுக்குள்ள ஒரு யுகமே கடந்த மாதிரி அவனுக்கு இருக்கு அப்படியே பிரம்மிப்புல யோசிச்சு பார்க்கிறான் நேத்து காலையில கிட்டத்தட்ட ஏழு மணிக்கு பிரிங்கெட்ஸ் பேங்க்ல போய் அந்த கப்பை கொள்ளையடிக்கணும்னு கிளம்பினேன் அங்க கொள்ளை கப்பு எடுத்துட்டு டிராகன்ல அவசரமா தப்பிச்சு வந்து ரெஸ்ட் எடுக்கக்கூட டைம் இல்லை உடனே ஹாக்வர்ட்ஸ்குள்ள வழைய வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அதுக்குள்ள எத்தனை சேஞ்சஸ் எத்தனை மாற்றங்கள் எத்தனை பேர் சந்திச்சேன் எவ்வளவு பேர் கூட சண்டை செவரஸ் நேப்ஸ் பத்தி நான் நினைச்ச அத்தனையும் அப்படியே தலகிலா மாறி எவ்வளவு பெரிய உன்னதமானவர் ஆனா அவர் இப்போ உயிரோடு இல்லை அதுக்கப்புறம் எவ்வளவு நடந்தது எவ்வளவு விஷயங்கள் பாருங்க கிட்டத்தட்ட வாழ்மோட் பேச ஆரம்பிக்கிறான் கிட்டத்தட்ட விடிய காலில் அஞ்சு மணிக்கிட்ட ஆக போகுது நேற்று ஏழு மணிக்கு கிளம்பி நான் பில்லோட காட்டேஜ் ஹவுஸ்லேருந்து கிளம்புனேன் கிட்டத்தட்ட மறுநாள் காலில் அஞ்சாவது இவன் காலடியில் கிடக்கிறேன் உங்களோட ஹீரோ செத்துட்டான் நல்லா கண்ணை திறந்து விசாலமாக கண்ணை விரிச்ச பாரு உங்க ஹீரோ செத்துட்டான் என் காலடியில் கிடக்கிறான் அப்பவே என்னைக்கோ என் காலடியில கிடக்க வேண்டியவ இனிமேல் ஒரு செகண்ட் இன்ன எதிர்த்து நிற்கிற யாரோ ஹீரோடவே இருக்க முடியாது ஆனா உன் அவன் பலதலை ஜெயிச்சான் யாரு அப்படின்னு வாழ்ந்த மொழி ஷாக்கில் பார்க்கலாம் இவ்வளவு நாள் அவனை எதிர்த்து எந்த டெத் ஈட்டர் கூட பேசினது கிடையாது கூட அந்த யாரும் இது யார் அந்த கூட்டத்துல இருந்து பேசுறது பாக்குறான்மமோட் ரான் கூட்டிலிருந்து கை உயர்த்தி பேசிருக்கான் மூணு வருஷத்துக்கு முன்னாடியே அப்பனோட கல்லறையில உன்னை தோக்கடிச்சவண்டா அதுக்கப்புறம் பல விஷயங்களை ஒன்னாவ தன்னோட சொந்த வெறும் தைரியத்தாலும் என்னை தோக்கடிச்சிருக்காண்டா பைத்தியக்காரா ஹேரி பாட்டர் என்கிட்ட இருந்து பயந்து பேண்டிருந்து விட்டு ஓடி போக முயற்சி பண்ணி ஆளுக கிட்ட சிக்கி என் கையால செத்து விழுந்து கிடக்கிறான் பார் பயங்கர சத்தம் பார்த்தா ஒருத்த கூட்டத்திலிருந்து கத்திட்டு வந்திருக்கான் அவனோட மந்திரக்குள்ள கையிலிருந்து வாழ்மோட்டோட சக்தியால பிடுங்கப்பட்டு அது ஒரு பக்கம் பறந்து போய் விடுது யாருப்பா அந்த பிரகஸ்பதி என்னை எதிர்த்து வந்து மீண்டும் சாக துணிஞ்ச அந்த தைரியசாலி யார் வாழ்ம பார்க்கிறார் இவ பாக்குறான் நம்ம பஸ்ட் இயர் படிக்கும்போது பள்ளியோட சின்ன விதிமுறை நைட்டு கட்ல விட்டு எஞ்சி யாரும் காரிடர்ல சுத்தக்கூடாது அந்த சின்ன விதிமுறையை மீறி வர்றதுக்கே பயப்படுவானே இவன் இன்னைக்கு வாழ்ந்த ஏத்து நான் செத்ததுக்கு அப்புறம் நிக்கிறானாங் போன வருஷம் நிறைய கம்ப்ளைண்ட் வந்ததே பள்ளியில கிளாஸ் எடுத்திருந்த கேரோ சகோதர சகோதரிகளை எதிர்த்து நின்னுட்டேன் ரொம்ப குடைச்சர் கொடுத்துட்டேன் அதுக்கு என்னப்ப என்னப்பா இப்படி கோப்படுற உன்னோட அப்பா அம்மாவை சந்திக்கிற அருமையான வாய்ப்பு எனக்கு பதினாறு வருஷங்களுக்கு முன்னாடி கிடைச்சது உன கிண்டல பார்த்து டெட்டீட்டர் செல்லாம் சிரிக்கிறாங்க இப்ப ஒண்ணு சந்திக்கிறேன் அந்த சுத்த ரத்தத்துக்கு உண்டான அதே தைரியம் உக்கிட்ட இருக்கு ஏன்ன விலை நிறுத்து நம்ம நம்ம சுத்த ஒரு புது உரு உலகத்தை உருவாக்கும் அதுல என்னோட டெட்டீட்டர்ல ஒருவனா நீ சேரு என்னுடைய விலை முடியாத ஒரு மாபெரும் அடிமையா புது உலகத்தை சஷ்டிக்கும் ஒரு மாபெரும் சக்தியானி மாறுவ் பைத்தியக்காரா புரியல உனக்கு படையா உனக்கு தெரியல இந்த உலகத்துல எந்த ஒரு புது பூச்சி கூட கூட இன்மேல் சேராதரா இந்த உலகம் அந்த அளவுக்கு சொர்ணக்கெட்டு மாறல எந்த ஒரு சின்ன கூட இனிமேல் அவன் சேராது படை சத்தம் நெவில் கத்துண பசங்க எல்லாம் கத்துறாங்க எல்லாரும் முன்னாடி வராங்க மந்திரக்கோளை எடுத்து சொல்றாங்க மந்திரக்கோலை எடுத்து சக்தி ஏவனா வழக்கமா கூட்டம் எல்லாம் பயத்துல அடங்கிடும் ஆனா இந்த மாதிரி அவங்களோட சத்தம் எதுவுமே அடங்கல வாழ்மோட் மந்திரக்கோலை உயர்த்திறான் அவன் முகத்தை பார்த்தோன்னே சத்தம் கொஞ்ச கொஞ்சமா அடங்குது நல்லது நெவில் வாழ்டமோட்டு இப்படி அமைதியா பேசினாலே ஏதோ ஒரு பேராபத்து வரப்போகுதுன்னு அர்த்தம் நெவில் இன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் நடிச்சு போறான் ஆனா நடக்கிறது என்னவோ உண்மைதான் இந்த வாழ்டமோட்டை இனிமேல் எதிர்த்து என்ன நடக்கும் மட்டும் நெவில் கொஞ்சம் நடிச்சு காட்டு தங்கும் கூட சொல்றார் ஹாக்வர்ட்ஸ் பள்ளிக்குள்ளந்து ஏதோ ஒரு பொருள் பறந்து வருது சென்னல் வழியா அப்படியே அந்த பொருள் பறந்து வந்து வாழ்டம் ஓட்டுட கையில் உட்கார்து நான்கு ஹவுஸ்களை பிரிக்கும் தொப்பி இனிமே எதுக்கு ஹாக்வர்ட்ஸ்க்கு நாலு ஹவுஸ் என்னுடைய மாபெரும் புனிதமான மூதாதையர்களின் எம்பளம் ஷீல்டு நிறைந்த ஸ்லித்தரன் ஹவுஸ் மட்டும் ஹாக்வேர்ட்ஸுக்கு போதும் அத நெவில் இப்ப ஸ்லித்தரனா மாறி தன்னை நிரூபிப்பான் இதோ நெவில் இதோ பா தொப்பி அவன் தலைக்கு மேல வருது நீ ஸ்லித்தரன் ஒத்துக்கும் இல்ல அவனை எரிச்சிடு தொப்பி நெவிலோட தலையில் அப்படியே மாட்டுது பறந்து வந்து அவன் மூக்கு வரைக்கும் இறங்குது அவன் இன்னும் வாழ்ட மட்டும் எதிர்த்து அப்படியே முறைச்சுக்கிட்டு நினைக்கிறான் அதனால கொஞ்சம் கொஞ்சமா நெவில் எரிய ஆரம்பிக்கிறது யாருக்கு தெரியுது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே தீப்பழமா மாறுற மாதிரி யாருக்கு தெரியுது எல்லாரும் என்ன செய்யறதுன்னு புரியாம பாக்குறாங்க நெவில் அப்படியே அப்ப கூட கத்தாம அந்த வழி அப்படியே அனுபவிக்கிறான் இல்ல இதுக்கு மேல என்னால இது நடக்கிறது கூட கூட முடியாது நான் இதுக்கு மேல என்னால புடுக்க முடியாது அப்படின்னு யாரை நினைச்சு எந்திக்கலான்னு பாக்குறான் பின்னாடி இந்த பயங்கரமா ஒரு பெருங்கூட்டத்தின் சத்தம் என்னடா அந்த வாழ்டமோ டெட்டிட்டுலாம் இது என்ன புது சத்தம்னு திரும்பி பாக்கிறதுக்குள்ள அவங்க பல பேர் மேல அம்புகள்லாம் பாஞ்சு விழுது ஹாக்வர்ட்ஸ்ல வெளிப்புற மதி சுவரை தாண்டி கிட்டத்தட்ட பேர் உள்ள எகிரி குதிச்சு வராங்க சென்டோஸ் காட்டுக்குள்ள வாழ்டம்க்காக பயந்து பதங்கின சென்டோஸ் எல்லாம் அவங்களோட அம்புகள் எல்லாம் ஏவ ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாருக்கும் இவ்வளவு தைரியமா இவ்வளவு கோமா என்னோட சாவால நேரி ஷாக்ல நிற்கும்போதே வாழ்டமோட்டோட இந்த சக்தியான அந்த தீ பிளம்புல ஒரு சுழண்டு சுழண்டு சுழட்டி ஒரு சின்ன கையாட்டல்ல நெவில் விடுபடுறான் நெவில் அந்த மாய வாழ்மோட்டின் சக்தியான அந்த பிடியிலிருந்து வெளியே வெளியே வரா வாழ்மோட்டோட அந்த சின்ன அதிர்ச்சியை உபயோகிச்சு நெவில் தன்னோட தைரியத்தை உபயோகித்து வாழ்டம்புட்டோட சக்தி பிடியிலிருந்து விடுபட்ட உடனே நெவில் கீழே குனிஞ்சி எதையோ எடுக்கிறான் ஹேரியோட கண்ணுக்கு முன்னாடி வைர வைடூரியங்களால் செய்யப்பட்ட அந்த ரூபி கைப்பிடி தெரியுது இவ்வளவு நாள் இது டம்புள் தான் எனக்கு கொடுத்துருக்காருன்னு நினைச்சேன் முத முறை ஆஃப் சீக்ரெட் சீக்கிரட்ஸ்ல இந்த கைப்பிடி என் கைக்கு கிடைக்கும்போது ஃபீனிக்ஸ் தான் கொடுத்ததுன்னு நினைச்சேன் அதுக்கப்புறம் அந்த காட்டுக்குள்ள கிடைக்கும்போது செவர ஸ்னேப்ஸ் தான் கொடுத்தாருன்னு நினைச்சிட்டு ஒரு உண்மையான டிரைஃபெண்டரால் தான் தொப்பியிலிருந்து அந்த வீர வாழை எடுக்க முடியும் அப்படின்னு ரம்புட சொன்னது எந்த அளவுக்கு உண்மை இவன் தான் உண்மையான கிரைபெண்டர் எப்படி யாரோட உதவியும் யாரும் அவனுக்கு உதவ முன்வராத சமயத்துலயும் இதை எடுத்துட்டானே அப்படின்னு யார் யோசிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வாழை எடுத்து ஒரு சுழட்டு சுழட்டனா நெவில் அது சரியா வாழ்டமோட் பக்கத்துல அவனுக்கு தோல்ல தொகிட்டு அந்த பாம்போட தலையை சடார்னு வெட்டிச்சு தலை சுழண்டு சுழண்டு அப்படியே மேல் நோக்கி பறந்து தலை ஒரு பக்கமும் பாம்பு ஒரு பக்கமும் கீழே விழுந்துருச்சு டீன் வாழ்டமோட் உண்மையை உணர்ந்து மந்திர கோலை எடுக்கிறதுக்குள்ளே ஹேரி சொல்லி நெவிலுக்கும் வாழ்மோட்டுக்கு நடுல பாதுகாப்பு சுவரை உருவாக்கிட்டான் வாழ்டமோட் கோபத்துல கிட்டாடி பின்னாடி பெருங்கூட்ட வர்றதுனால நடந்த ஷாக்ல நெவில உடனே கொல்ல முடியல நெவில் சித்திருவான் நம்பி மந்திரத்தை அந்த பச்சத்தியை ஏவிட்டு அவன் வந்த கூட்டத்துக்கு எதிராக சண்டை போட ஆரம்பிச்சிட்டான் எல்லாரையும் கொள்ளுங்க யாரையும் உயிரோட வந்தவங்க எல்லாம் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க நெவிலும் டெட்டி ட்ரெஸ் எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சுட்டான் எல்லாரும் டெட்டி ட்ரெஸ் எடுத்து சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க இவ்வளவு நாளா வாழ்டம் எடுத்து சண்டை போட்டவங்களோட டெட்டி ட்ரெஸ்ஸோட எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது இப்ப ஊரே அவனை எடுத்து ஒண்ணு கூடி உள்ள வந்துருச்சு சென்டோஸோட அம்புகளால் தாக்கப்பட்டு எல்லாரும் டெட்டி டெஸ்லாம் கீழே விட ஆரம்பிக்கிறாங்க ஹேரி எல்லாம் தள்ளிக்கிட்டு உள்ள போகிறாங்க ஹேரி மாயப்பொருளை எடுத்து தாமலை போத்திக்கிட்டு எழுந்து நிற்கிறான் நெவிலை எதிர்த்து வாழ்டமோட் நெவில கொள்றதுக்காக மந்திரத்தை ஏவும்போதே மாயப்பூர்வை தாமலை போத்திக்கிட்டு எழுஞ்சிட்டான் நெவிலை பாதுகாக்கிறதுக்க ஒரு தடுப்பு சுவரை உருவாக்கிட்டு ஹேரி உள்ள போகிறான் ஹேரியை ஒரு பெருங்கூட்டம் சண்டை போட்டுதே தள்ளிக்கிட்டு அந்த கிரேட் ஹால் டம்பிள் வழக்கமா பேசுவார அந்த சாப்பாட்டு ஹால் குள்ள ஹாரியை தள்ளிக்கிட்டே போறாங்க எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஹால் குள்ள போனேன் ஹேரி குரே ஷாக் குள்ள சமையல் பண்ணிட்டு இருக்கிற ஹவுஸ் செல்ஃப் எல்லாம் வெளியே வந்துட்டாங்க இவனோட தலைமையிலையா விடாதீங்க விடாதீங்க அப்படின்னு ஒரு ஹவுஸ் செல்ஃப் கத்துது என்னுடைய வேலைக்காரன் நம்பர் டுவெல் கிரிமால்ட் ஹவுஸ் எனக்கு சொந்தலைக்கார அவன்ெகுல அந்தனோட அந்த லாக்கெட்ட போட்டிருக்கான் நம்ம கொடுத்த பரிசு இவ்வளவு மதிப்பு இந்த பரிசு மேல வச்சிருக்கா அந்த லாக்கெட் அப்படியே தான் கழுத்து மேல அப்படியே ஒரு மாலை மாதிரி போட்டிருக்கா சண்டை இந்த மாயை எதிர்த்து கடைசியா நின்னவர் அவர்தான் உயிர் போற வரைக்கும் நின்னவர் அவர் தான் அவருக்கு எதுனா சந்தைப்படுங்க வாங்க எல்லாரும் அதுவும் ஹவுஸ் செல்ஃப் எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கு ஹவுஸ் செல்ஃப் எல்லாம் கிட்டத்தட்ட டெட்டி டசோட கால் அளவுதான் இருக்கு மத்தவங்களோட சண்டை போடுற கேப்ல அந்த ஹவுஸ் செல்ஃப் எல்லாம் அவங்க கால் கிச்சன்ல சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ற கத்தி எல்லாம் வச்சு நங்கு நங்கன்னு குத்துது அவங்களுக்கு என்ன நடக்குன்னே தெரியாமல்ல சந்தை போட்டு மத்த மாய உலகத்தார்வோட சண்டை போட்டுட்டே கீழே விடுறாங்க யாரையுமே அவங்களால கொல்ல முடியல ஒரு பக்கம் வாழ்ட மோட்டு உள்ள போய் மூணு பேர் கூட சண்டை போட்டு இருக்கான் ஹாரி அந்த ஹாலுக்குள்ள இன்னும் உள்ள போய் பாக்குறான் ஒரு பக்கம் நெவிலும் ராணும் சேர்ந்து கிரேபேக்க அடிச்சு போட்டு கொண்டுட்டாங்க அடுத்தவங்க ரத்தத்தையா குடிக்க வந்த பாருங்க ரத்தம் எப்படி வெளியே பிச்சுக்கிட்டு போதுவாரு கிரேபேக்க அடிச்சு கொண்டுட்டாங்க ஏன் பக்பி கையோட கொல்ல வந்த மெக்மர் அப்படின்னு கோட்ல தூக்கி மெக்மர ஒரு சவர் மேல எரிஞ்சிட்டா ஹேக்ரிட்டு எல்லாரும் அப்படியே மினிஸ்ட்ரியோட தலைவர் அந்த பிக்னஸ் ஆத்தர் வீஸ்லையும் ஒரு கூட்டத்தார சேர்ந்து அடிச்சு கொண்டுட்டாங்க ஒரு பக்கம் மாபெரும் இரண்டு சண்டைகள் நடந்துட்டு இருக்கு வால்டமோட் கூட மினர்வா கிங்ஸ்லி ஸ்லக்பான் மூறு பேர் சண்டை போடுறாங்க வால்டமோட் வர நினைச்சோன்னே ஸ்லத்மான் எப்படி வயந்தாரு அவருக்கும் இப்படி தைரியம் வந்துருச்சு இன்னொரு பக்கம் பெல்லாட்ரிக்ஸ் கூட சின்னி லூனா அர்மியானி சண்டை போட்டிருக்காங்க அதை நோக்கிதான் ஹேரி போறான் கத்திக்கிட்டே பெல்லாட்ரிக்ஸோட ஒரு கொல்லும் சாபம் சின்னியை நோக்கி வந்து மயிரிலையில நழுவி போகுது இல்ல இது என்னால் முடியாது அப்படின்னு ஹாரி வேகமா சின்னியை நோக்கி ஓடுறான் ஹாரியை இன்னொரு உருவம் அடிச்சு தள்ளி போட்டு ஓடுது என்னோட மகளிர் கொள்ள போற உன்ன சும்மாட மாட்டேன் நெவில் லூனா ஜின்னி மூர் பேரையும் தள்ளி போட்டுட்டு மாலி வீசிலி பெல்லாட்டி கூட சண்டை நான் உயிரோடு இருக்க வைக்கு என்னோட எந்த குழந்த மலையும் யார் மலையும் உன்னால கை வைக்க முடிய என்னுடைய புது இறை வந்துருச்சு வா பயங்கரமா ரெண்டு பெண்களும் பயங்கரமா சண்டை போடுறாங்க ஹேரிக்கு நடுல யாரை தாக்குறன்னே மின்னல் விபத்தில் நடக்கிற சந்தையில் தான் யார் மரியாதை சாவ தேவி அது நல்லவங்களை தாக்கிருமோ மாலிய தாக்கிருமோன்னு ஹேரி பயந்து ராணோட அம்மாவும் பில்லா டிக்ஸும் சண்டை போடுறது அப்படியே ஷாக்களை பாக்குறான் நீ சத்ததுக்கு அப்புறம் உன் குழந்தைங்களை யாரு பார்த்துப்பாங்க கொல்ல போறத யாரு தடுப்பாங்க சீரியஸ் பிளாக் அவளோட சொந்தக்காரன் இதே மாதிரிதான் கடைசியில சிரிச்சான் அதே மாதிரி இவா தன்னோட சக்தியை குருட்டுத்திரமா நம்பி கவனம் இல்லாம சண்டை போட்டதுக்கான விளைவு என்னன்னு ஹாரிக்கு புரிஞ்சிருச்சு உன்னால ஒரு துரும்ப குடைமிக்க சைக்க முடியாது அப்படின்னு மாலி சொல்ல சொல்ல பெல்லாட்டிக்ஸ்க்கு சிரிப்பு கூட கூட கவனமின்மை கூடிக்கிட்டே வருது அவளோட கவனமின்மையே அவளோட அழிவுக்கு காரணமாயிடுச்சு மாலியோட ஒரு சாபம் பெல்லாட்டிக்ஸோட இரண்டு கைகளுக்கு நடுல பூந்து அவளோட இதயத்தை தாக்கிருச்சு அப்படியே கீழே விழுந்துட்டா அதை பார்த்த வாழ்டமோட் தன்னோட மிக முக்கியமான படை வீராங்கனை இறந்தது தெரிஞ்சவடனே பயங்கரமான கோபம் வெளிப்பட்டது அந்த கோமே மந்திர சக்தியா வெளிவந்து ப்ரொஃபசர் மினர்வா ஸ்லக் பான் கிங்ஸ்லி மூணு வரையும் தூக்கி இறைஞ்சிருச்சு ஹாரி மாயப்புரை உருவி எழிஞ்சுட்டு வாழ்மோட் மாலியை கொள்ள ஏவன அந்த சாபம் அவளை தாக்கலை கொள்ள ஒரு தடுப்பு சுவரை உருவாக்கிட்டான் எல்லாரும் ஷாக்கு நிற்கிறாங்க ஜோரும் குறுக்க விடாதீங்க ஜோ எனக்காக சாபத்தவலை இனிமேல் இனிமேல் இங்க இங்க இப்படித்தான் நடக்கணும் நான் தான் இவனை அழிக்கணும் அதுதான் விரிக்கப்பட்டது அப்படின்னு ஹேரி சொல்றான் அப்படின்னு வாழ்ட மோட்ட அடையே ஷாக்களை பார்க்குறான் ஹேரி எங்க எங்க அப்படின்னு ஹேரியை பார்க்குறான் ஹேரி வாழ்ட மோட்டை மட்டும்தான் பார்க்குறான் ரெண்டு பேரும் அப்படியே ஒரு இமேஜினரி வட்டத்துல ஒரு வட்டத்தை உருவாக்கி ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டே சுத்திட்டு இருக்காங்க வாழ்ட மோட் எந்த அடியை வைக்கிறானோ ஹேரி அதே அடியை வைக்கிறான் வாழ்ட மோட் ஒரு பக்கம் நடந்தா அவன் அதே பக்கம் நடக்கிறான் வாழ்ட மோட் நடந்தா ஹாரி அதே மாதிரி ரெண்டு பேருக்கு நடுல ஒரே டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் ஆகுது ஒருத்தர் ஒருத்தர் கூர்மையா கழுகு கண்களால பார்க்குறாங்க பாட்டரோட வார்த்தைகள் தான் அப்படி ஆனா அவன் சொல்லும் அர்த்தம் என்னைக்குமே அப்படி இருந்தது சொல்லல யாராவது அவனுக்காக முன்னாடி வந்து சாவுங்க யார் வரப்போறீங்க யாரு வரப்போறது இல்ல இந்த முறை நான் மட்டும்தான் ஒண்ணு எடுத்து நிற்பேன் இந்த ரெண்டு பேர்ல ஒரு ஆள் தான் உயிரோட இருக்க முடியும் இதுதான் விதிக்கப்பட்டது அந்த ஆளுட மத தான் சொல்லிருச்சு ரெண்டு பேர்ல ஒருத்தர் உயிரோடு இருக்க இன்னொருத்தர் உயிரோடு இருக்க முடியாது உலக நன்மைக்காக ஒருத்தர் சாக உலக நன்மைக்காக நாச நீ உயிரோடு இருக்க எனக்கு அர்ப்பண பண்றிய அப்ப ஐத்தியக்காரா குருட்டு அதிர்ஷ்டத்தாலும் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு முன்னாடி நிற்கிற நாய் என்னை எடுத்து ஜெயிச்சிருவேன் எது குருட்டு அதிர்ஷ்டம் வாழ்கிட்ட மட்டுக்கு ஒரே ஷாக்கு டம்பிடுற மாதிரி இவன் எப்படி என்னை எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டான் இந்த சில்ட்ற பயில்களை என்னை எடுத்து பேச பயங்கர கோபம் ஷாக் அவன் மூலையில அப்படியே அவனை கொள்றதுக்கான சாபம் இப்படியே ஏறது தெரியுது கோபமா ஏறுது வெறும் அதிர்ஷ்டத்தாலதான் அன்னைக்கு இரவு அம்மாவை பண்ணதுக்கு அப்புறம் என்ன உன்னால கொலை பண்ண அதே குதி குருட்டு அதிர்ஷ்டத்தால்தான் அவன் அப்பாவோட சுடுகாட்டுல ஒண்ண ஜெயிச்சேன்னா அதே குருட்டு அதிர்ஷ்டத்தாலதான் எங்க அம்மாவோட சாபம் முடியிற அன்னைக்கு என்னோட வெறும் மந்திரக்கோள் கிட்ட ஒன்னொரு மந்திரக்கோள் தோத்துச்சா அதே குருட்டு இப்ப கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை நேரத்துக்கு முன்னாடி முன்னாடி எந்த இல்லாம வந்து உன் முன்னாடி சாக துணிஞ்சேனே அதுக்கப்புறமும் உன் கிட்ட வந்து நிக்கிறேன அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் விபத்து பைத்தியக்காரா மாய உலகத்தின் மாய மனிதர்களின் ஆடுகளுக்கு பின்னால பயந்து பயந்து ஒளிஞ்சி அவங்க செத்தத பார்த்துட்டு இருந்த நாய் நீ என்னை விட பலசாலின் நீ குருட்டதிஷ்டத்தால தப்பிக்கலன்னு சொல்றியா இப்பவனுக்கு முன்னாடி எந்த நாய் வந்து நிற்க போது சாரும் நிக்க போறதில்ல என் அம்மா எப்படி நான் சாகக்கூடாதுன்னு முன்னாடி உயிர் தியாகம் அதே மாதிரி இந்த உலகத்தில் இருக்க யாரும் இனிமேல் சாகக்கூடாது நான் உனக்கு முன்னாடி உயிர்த்தாக செஞ்சிட்டேன் அதான் நீ சாகலையே சாகலனாலும் பார் நான் சாகணும்ன்ற முழு எண்ணத்தோட தான் வந்தேன் அதனால என்னுடைய எண்ணம் நிறைவேறிடுச்சு நான் சாகலனாலும் பார் இந்த சண்டேல உன்னால ஒரு ஆளை கொள்ள முடிஞ்சுதா யாரையும் உன்னால காயப்படுத்தக்கூட முடியல வெறும் உன்னால தூக்கிதா எரிய முடிஞ்சது இதோ பாரு ரிடில் உனக்கு தெரியாத பல விஷயங்கள் எனக்கு தெரியும் அடுத்த மாவெரும் தவறை செய்யறதுக்கு முன்னாடி நான் அதை கொஞ்சம் கேக்குறியா எனக்கு தெரியாத உனக்கு தெரியுமா பைத்தியக்காரா அப்படி என்னடா உனக்கு தெரியும் என்ன ரிடில்னு கூப்பியா அவ்வளவு தெய்மா உனக்கு உனக்கு தெரியாத பல விஷயங்கள் தெரியும் எனக்கு தெரியும் என்ன அப்படி பெருசா தெரியும் இந்த வாழ்ந்த மோட்டை ஏழு நிற்கிற சக்தி யாருக்கும் கிடையாது இந்த உலகத்துல யாருமே செய்ய முடியாத பல மாய சக்திகளை செஞ்சன் எனக்கு தெரியாத விஷயங்கள் உனக்கு தெரியுமா இந்த உலகமே கடவுளாக்கும்பிட்ட ஆல்பெஸ்ட் அம்பிள் கூட செய்த மாய சக்திகளை கனைட பண்ணது கிடையாது கிருக்கா கிருக்கா நீ செஞ்ச எல்லாத்தையும் விட மாபெரும் சக்திகளை செய்ய மாபெரும் தீய காரியங்களை செய்ய அவருக்கு தெரியும் எல்லாத்தையும் அவர் கற்பனை பண்ணார் ஆனா அவர் உன்ன விட மாபெரும் புனிதமானவர் அவர் கால் தூசிக்கு நீ பெற அவர் வாழ்க்கையில எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு தெள்ள தெளிவா அறிஞ்சு செயல்பட்ட அறிஞர் ஞாயிடா அவரு பைத்தியக்காரா அவனுக்கு சக்தி இருக்கலாம் ஆனா அதெல்லாம் பிரயோகிச்சு பார்க்கிற தைரிய உள்ள கோலவேன் பைத்தியக்காரா எல்லா சக்தியிலையும் பிரயோகிச்சு நீ நிம்மதியா இருக்கிறியா இந்த செகண்ட் வரைக்கும் நான் எதனால ஏத்து நிக்கிறேன் உன்னை ஏத்து பேசுறேன்னு கூட பதில் தெரியாம முடிச்சிட்டு இருக்கிற என்னடா பிரியட்டம்பார் அவனை நானே கொலை பண்ணல என்னோட ஒரு சிற் சிறு திட்டமே அவன கொலை பண்ணிருச்சு கொலை பண்ணிச்சுன்னு நினைக்கிற நினைச்சா புத்திக்கா தம்பி செத்துட்டான் நீ அவன் வீரோடு இருக்கான் வர கற்பனையில் அந்த மாய கற்பனையில விழிவா அவன் செத்த அந்த டூம் அந்த கல்லரை அவனை புதச்சு வச்சிருந்த அந்த சமாதியை தோண்டி பார்த்து அந்த அழுகுன நாரிப்பணப்பட வந்திருக்கேன் அவசாகலியா என்னடா சிரிப்பு ஏதோ பெருசா சக்தி சக்தி சொன்னானே காதல் அன்பு அந்த சக்தி அவன் அன்னைக்கு சாவரதை தடுத்ததா இல்ல உன்னோட அம்மாவை கரப்பாம்பூச்சி நசுக்கிற மாதிரி நசுக்கணே அதை தடுத்துச்சா என்னடா பெருசா அன்பின் சக்தி பணாத்துறீங்க அது அந்த அன்பு கூட டம்பிள் கப்பத்துல அம்மா சாக்கடை ரத்தத்தையும் காப்பாத்தல இப்ப எந்த அன்புனாலையும் உன்ன காப்பாத்த யாருங்க எனக்கு குறுக்க வர போறதும் இல்ல அத மாரி எப்பரா தப்பிக்க போற இன்னும் பல விஷயங்கள் இருக்கு டம்புள் சாகலன்னு நான் சொல்லட பைத்தியக்கார டாம் ஒழுங்கா கேளு டம்புள் நீ போட்ட திட்டத்தால சாகல தம்பிளோட சாவ அவரே அவர் சாவறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே திட்டம் போட்டுட்டார் அவரை செவரஸ்னேஸ் கொல்லணும்னு அவர் ஏற்கனவே செவரஸ்னேஸ்க்கு கட்டளை வச்சுட்டாரு அவர் சாவறது ஓன் திட்டத்தால் இல்ல அவர் அதுக்கு முன்னாடியே தன்னோட திட்டப்படி சாக ஆரம்பிச்சிட்டாரு என்ன போய்த்தே காத்தனாரு செவரஸ்னேஸ் உன்னோட அடிமை இல்ல தம்பிளோட கையாலா மாதிரி பல என் அம்மாவை எப்படி வேட்டையாட ஆரம்பிச்சியோ அன்னைக்கே செவரஸ்மேஸ் உனக்கு எதிரா திரும்பிட்டார் சின்ன வயசுல இருந்தே அவரும் எங்க அம்மாவும் ஒருத்தர் ஒருத்தர் ஒருத்தரோட ஒருத்தர் ஃப்ரெண்டா பழக ஆரம்பிச்சு ஒருத்தர் ஒருத்தர் விரும்ப ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் தான் அவத கிடைக்கலையே கிடைக்கலனால எங்க அம்மாவை காதலிச்சிட்டு தான் இருந்தான் உனக்கு தெரியாது அன்னைக்கு எங்க அம்மாவை கொலை பண்ணணும் முடிவு பண்ணணும் அவன் காலில் விழுந்து கெஞ்சினானா இல்லையா அவளை வேணா உற்று மிச்ச குடும்பத்துலக்கு எல்லாரையும் நான் காட்டி கொடுக்குறேன்னு சொன்னானா அதெல்லாம் சொன்னான் அதுக்கப்புறம் அவன் செத்ததுக்கு அப்புறம் அவளை மாதிரி பல பேர் பல பெண்கள் மாயவளத்தில் இருக்காங்க அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் காதலிச்சுக்கிறேன் அவளுகளை பாத்துக்கிறேன்னு சொன்னாரு அதெல்லாம் உன்கிட்ட சொன்னான் ஆனா அவன் மாறல கடைசி வரைக்கும் எங்க அம்மா மேல இருக்கிற அன்புனால உனக்கு எதிரா திரும்பி உனக்கு எதிரா வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டான் எல்லாரும் எப்படி ஷாக்கில் நிக்கிறாங்க நடக்கிறதாம் பார்த்துட்டு ல் சாவறதுக்கு முன்னாடி பிளீஸ் பிளீஸ் கதர்னாரே அதுக்கு அர்த்தம் என்ன கொலவண்ணாத சொல்லல என்ன கொன்னுடு சொன்னாரு இது ஒண்ணு செவரஸ் நேர் சாவுக்கு காரணம் அது அன்பா இருக்கலாம் அன்புதான் சக்தி வாய்ந்த ஆயுதம் சொன்னது உண்மையா இருக்கலாம் ஆனா பைத்தியக்காரா இந்த சாவக்கு காரணம் அது இல்ல எல்டர் வாண்ட் எல்டர் வாண்டு ஒண்ணு இருக்கு மூத்த மந்திரக்கோள் தெரியுமா அந்த மந்திரக்கோள் டம்பிடர் பத்திரமா தான் கூட பாதுகாப்பா வச்சிருந்தோம் அது என் கூட சேரக்கூடாது என்ன வந்து சேர்ந்துருமோன்ற பயத்தில் அப்படி ஒரு நாடகத்தை உருவாக்குனாங்கன்னா பைத்தியக்காரங்களா செவரஸ் நேப்ஸ் வேணா அன்பால பெணாத்திருக்கலாம் எனக்கு எதிரா செயல்பட்டு இருக்கலாம் ஆனா திட்டம் போட்டான் அந்த மூத்த மந்திரக்கோள் என்ன அடைஞ்சிடக்கூடாதுன்னு நினைச்சிட்டுதான் திட்டம் போட்டு ஒரு நாடகத்தை அரங்கிட்டனா ஆனா அந்த திட்டம் பைத்தியக்காரா அவனுக்கு எதிராவே திரும்பி பேக் ஃபயர் ஆயிடுச்சு அந்த திட்டத்தை நான் என்னைக்கோ கண்டுபிடிச்சு டம்பிள் கொண்டு அந்த ஏழு வாண்டுக்கு சொந்த காரண செவரஸ்னே மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி நான் கொண்டுட்டேன் இந்த மூத்த மந்திர கொலியன் கையில இருக்கு இதற்கான மாஸ்டர் நான் தான் ஹேரிய வாழ்டமோட் பேச்சாலை விண்டுட்டான் ஹேரி அப்படியே வாழ்டமோட்டை பரிதாபமா பாக்குறான் நல்லது ரிடல் நல்லது உனக்கு இன்னும் வாய்ப்புகள் எதுவும் எல்லா வாய்ப்புகளும் மூடல இன்னும் நீ தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கு செஞ்ச தப்பலாம் நினைச்சு வருந்து இவ்வளவு நாள பல துன்பப்படுத்தி துன்புறுத்தி கொலை பண்ணியிருக்க அதெல்லாம் நினைச்சு கொஞ்சமா வருத்தப்படு நீ செஞ்சதெல்லாம் தப்புன்னு ஒத்துக்கிட்டு கொஞ்ச நேரம் கொஞ்சம் கண்ணில இருந்து ஒரு சொட்டு கண்ணீரியாது விடு என்ன பைத்திக்காரத்தனது என்னாச்சுன்னு ஆரிக்கின்னு எல்லாரும் பாக்குறாங்க அவனை கொலை வரான் நீ செஞ்ச தப்பு நினைச்சு வருதுன்னு சொல்றான் என்ன பைத்திக்காரத்தனது எல்லாரும் கூட்டமே நினைச்சிட்டு அப்படியே ஷாக்குல ஏரிய பார்க்குது ஹர்மியானிக்கு எல்லாரை விட மாபெரும் அதிர்ச்சி ஏன் ஏன் ஹரி தான் சாவ போற நிலைமையிலே இப்படி சொல்றான் அதுக்கு என்ன அர்த்தம் தொடரும்